முப்பத்தி ஓராவது ஒழிவில் முப்பத்தி ஓராவது படலமாக இருக்கும் ரொம்ப அருமை உலவாக்கிழி அருளிய படலம் என்று இப்பெல்லாம் நாம் நேர்களில் மதுரை கிடைக்கிறோம் இப்பொழுது இதோ மதுரை சொக்கநாத பெருமான் அவர்களை அம்மையப்பரை நாம் கண்டுமயிடுகிறோம் ஆடியார் பொருட்டு பறிவயவராகி செழி காண வந்து காட்டு வண்ணம் எத்து உ ஒரு மாதம்னதுனால இந்த மாதிரி சொன்னா நமக்கு வழங்குது அல்லவா அவங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு படம் படிப்பாங்கன்னு எப்படியும் ரொம்ப அருமையா அவருடைய எண்ணத்தினால நாம் போன மாதம் என்ன படிச்சோம் தெரியுங்களா அப்படின்னாரு மறந்துட்டோங்க நம்ம சொக்கநாதர் தான் நம்ம பாண்டிய ராஜாவுக்காக வீரர்களை அறிமுகப்படுத்த படலம் ஆமா ஆமா இப்பதான் யாவது மெய்காட்டிட்ட படலம் அது வரைக்கும் சொன்னோம் இப்போ கடியார் கொன்றை மூடியார கண்ணினாரன் தனக்கு படியால் உளவாக்கி கொடுத்த படியை அறிந்தபடி பகர்வாம் அதே பாண்டியருக்கு பெருமான் உளவாக்கி எடுக்கெடுக்க குறையாத பொன் கிழியை கொடுத்தார் அந்த வரலாற்றை சொல்லப்போகிறேன் சரி இப்பொழுது பாண்டியன் அந்த அரசன் என்ன செய்யறான் அவன் பெயர் வள்ளல் குலபூடனன் குலபூடனன் என்ற பெயர் அவன் திங்கள் வாரந்தொடுத்து சிவ தருமம் உள்ள எல்லாம் ஒழுகும் வழியால் நீங்க தஞ்சை மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை புள்ளிருக்கு வடூரில் தையல் நாய்க்கு ரொம்ப உகந்த செவ்வாய் அதனால செவ்வாய்க்கிழமை பெண்கள் மட்டுமில்லை ஆண்கள் இருப்பாங்க சோமவார விரதம் அது ரொம்ப மிக முக்கியமானது இந்த திங்கட்கிழமை இல்ல எப்படின்னு இன்னைக்கு முழுதான் ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கவங்க இருக்காங்க திங்கட்கிழமை தோறும் அது மாதிரி புலக்கூடம் என்ன செய்யறான்னு கேட்டா திங்கட்கிழமை தோறும் நல்ல நோன் விரதம் அந்த விரதம் இருந்து திங்கள் வாரந்தொடுத்து சிவ தருமம் உள்ள எல்லாம் அந்த திங்கக்கிழமைக்கு வேறு என்ன செய்வான பெருமாண்டியே இருவான் காலையிலே சோப்ரான் காலையிலிருந்து நண்பர்கள் வரைக்கும் திருவாசகம் முற்றுவதும் மத்தியானம் கொஞ்சம் பால் பணம் சாப்பிட்டு கொஞ்சம் எப்படி இருப்பான் மீண்டும் என்ன எடுத்துக்குவாங்க திருவிழா பணம் எடுத்துக்குவார் இரவு என்ன எடுத்துக்குவான் சரி மீனாட்சியம் பிள்ளைத்தான் அன்று முழுதும் இராகலாய் பேசும்போது என்பது போல இராப்பகலா அதிவே சந்தி இருப்பதனால அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வலிமை என்ன வலிமை சோமார விரதம் அது சொக்கநாதிரியை அணிந்திருப்பதனாலே அந்த பெருமானுடைய திருவருள் வலிமை அப்படி இருந்ததனால என்ன செய்தாலும் தன் நாட்டில் எள்ளல் வேதியரை இகழ்ந்தான் இந்த மாதிரி நல்ல இறை வழிபாடு ஆற்றுவதால இந்த வேதியரை அடைக்கிறது அது வந்து இந்த மாதிரி வேள்வி செய்யறது அந்த வேள்வி செய்வெல்லாம் வேள்விருக்கு இப்ப பொருளாதாரம் பஞ்சம் அந்த மறைவர்களுக்கு பஞ்சம் மறைவர்கள் வேள்வி செய்யலைன்னா என்ன என்ன ஆகும் வேள்வி நல்லா அது நான் காலைல சொன்ன எங்க சொன்ன நேற்று கோவில் செய்வதெல்லாம் பரார்த்த பூஜை பரார்த்தம்னா நாட்டு உயிரி எல்லா உயிரும் வாழ்வதற்காக செய்யற வழிபாடு வீட்டுல அவரவர்கள் ஆன்மார்த்த வழிபாடு தன்னுடைய ஆன்மா கரையறுவதற்கு அப்படி போது இங்க வந்து செய்கின்ற பொழுது இந்த வேள்வி செய்வது என்று கேட்டா வேள்வி செய்வது எதுக்கு வேள்வி செய்வதில் வேள்வியில இருப்பதுலாம் ரெண்டு விதமா இருக்கு இப்ப இவங்க மற்றவங்க செய்யற வேள்வியெல்லாம் அப்படியாங்கிறது சந்தேகம் இவங்க இந்திர நோக்கி செய்யுங்க சந்திரன் நோக்கி செய்யுங்க வாயுவை நோக்கி செய்யுங்க வாய் பகவான் அந்த பகவான் அப்பர் சுவாமிகள் வேள்வி என்றால் சிவவேள் சிவவேள் அவர் சொன்னது வேற யாரும் சொல்லு அப்ப எதை நோக்கி செய்கிறீர்கள் எங்கள் பெருமானை நோக்கி செய்கிறோம் சிவபெருமானை அது எதன் மாதிரியா செய்றீங்க வேள்வி வாயிலாக செய்யும் அப்ப அந்த வேள்வியில் அப்படியே சுடர் விட்டு எடுக்கின்றது எது அதுவருமான் எரி பெருக்குவர் அவ்வெறி ஈசனது அறிகிறா வேலு சீரன் வேலு சீராக அந்த நெருப்பாக இருந்து அலுசிக்கின்றவன் பெருமான் என்பதை அறியலே அதனால எரி பெருக்குவர் அவ்வெறி ஈசனது ஒருவென அறிகிறார் உருவாகி அதனாலதான் நம்முடைய பெருமான் திருவாபுரது பொற்கடி பெற்றவுடனே அப்பாவுக்கு போது அப்பாவுக்கு அரமுறை சொல்லக்கூடாது இந்த வேள்வியை சிவவேள் ஆகவே செய்யுங்கள் புத்திர காமேஸ்ரையாக செய்யாது சொல்லலாமா ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பணம் கொடுத்து நல்லது அல்ல என்ன நினைப்பாரு இது வரைக்கும் பணமே கொடுக்கல இப்ப தான் கொடுக்க ஆரம்பிக்குது இந்த பாடுபடுத்துது நான் கொடுக்காத பணமான்னு நினைக்க மாட்டேன்னு இது ஒரு அறவுரை நம்ம காலத்தில் எது ஏன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்லணும் இதை வச்சுங்கம்மா என்னாரு என் பாவ உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி என்னம்மா கஷ்டம் இந்த உடம்பே நீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் பத்திரம் வச்சுக்கணும் தெரியல ஆமா போன வருஷத்தும் கொடுத்தேன் தீபாளி இந்த கொடுத்தேன்னு கணக்கு பண்ண முடியாது மகாபாவி அதுக்கு நீ கொடுக்காம இருக்காம இருந்தேன் நல்லது என்ன அப்பா அம்மா செத்தா போடுவாங்க உன்னை கண்டா நிக்கிறாங்க போடாங்க அவர் என்ன செய்தார் ஞான சம்பந்தர் இந்த பொற்கடி எடுத்தார் அப்பாட்ட கொடுக்கிறார் இந்த பொற்கழி தாங்களும் நம்முடைய சீர்காழியில் உள்ள அத்தனை பேரும் அருமையாக எடுக்க எடுக்க குறையாத வேள்விக்கு பயன்படும் எனவே அந்த சிவவேள்வி நம்முடைய சீகாழி முழுதும் வளரட்டும்னர் என்ன சொன்ன சிவவேள்வி சீகாழி முழுதும் வளரட்டும்னர் சீக்கிரம் என்ன எடுத்தாங்க இதே மற்றவனா இருந்தான்னா இந்த பணத்தை சிவவேள்வின்றே செய்யணும் தெரியுத வேற எதுக்கு பயன்படுத்த விடாது தந்தைக்கு கொடுத்ததுனால அப்படிப்பட்ட ஒரு ஆணையோடு என்ன பண்பாடு தெரியுங்களேன்ல பெரிய புராணத்துல புத்திக்கு மட்டுமா வித்து இருக்கு இல்லை ஒலிகில எத்தனையோ பண்பாடு அதுக்கல சரி அந்த மாதிரி வேள்வி எதற்கு செய்யணும் என்று கேட்டால் நல்ல மழை பெய்யும் என்பதற்காக அதனால் தான் திருப்பாசுரத்தில் என்ன பான்னார் ஞானசம்பந்தர் அந்த வையை ஆற்றுல எதிரில் போறதுக்காக சமணல் நிற்கிறாங்க இவங்க நிக்கிறாங்க நிற்கும் போது சமணல் என்னமோ எழுதி போட்டா ஆத்தோட கூட்டுது ஞான சம்பந்தர் பாடுகிறார் அந்த பாஸ்வரம் தான் எது வாழ்க அந்த வானவர் அந்த பாஸ்வரம் பாடி தண்ணியில விட்டு வெயில அங்கே வாழ்க அந்த வானவர் ஆணினம் என்று சொன்னார் அந்த ஆணினங்களும் தேவர்களும் வாழ்வார்களாக என்று சொன்னசம்பந்த வாக்களை முதல் முதல் ஆரம்பித்தார் இதற்கு சேக்கிரா ரொம்ப அருமையா நீண்ட விரிவுரை எழுதியிருக்கிறார் இந்த பனிரெண்டு பாசுரத்திற்கும் இருபத்தி ஏழு பாட்டில் விரிவுரை எழுதியிருக்க இருபத்தி ஏழு தெரியும் ஒரு மக்குழுக விட்டே நோபல் பேர் வந்து நாமே வளக்கிடுவோம் என்ன அப்ப அந்தனரையும் ஆணினங்களையும் ஏன் வாழ்க என்று எங்கள் ஞானசம்பந்த பெருமான் முதற்கன் சொன்னார் அந்தனர் ஆணினம் வாழ்க என்றது என்றது விளக்கிற எந்த பெருங்காப்பியமும் வரலாறு சொல்லித்தே தவிர தனக்கு முன்னே இருக்கிற ஒரு பாடல்களுக்கு விரிவுரையாட்டியது இல்லை விரிவுரை ஆற்றியது பெரிய புராணம் ஒன்றுதான் பல்வேறு திருமுறை பாடல்களுக்கு விரிவுரையாற்றி இருக்கிறது திருமுறைக்கு முதல் முதல் உரை வந்தது என்று சொன்னால் சேக்கிழாவுடா சேக்கிழாவுட அப்புறம் தான் எல்லாரும் ஆனா எல்லா பாட்டும் கிடைக்கல சிறு சில பாட்டு அப்படி தொடங்கி வச்சிருப்பேன் அதுல இந்த பாட்டு எழுதிருக்க அந்தனர் வாழ்க என்றது இந்த மை சந்த வேள்விகள் பல சங்கரருக்கு முன் செய்யவா என்ற இது ஏன் இந்த வாழ்க அந்த சொன்னாங்க இவங்கதான் அந்த எரி வேட்பவர்கள் ஆனினம் பசுக்கூட்டம் நிறைய நெய் டின் இருக்கணும் அப்பதான் ஊத்தி நீங்க எனவே யாகம் வேள் செய்வதற்குரிய நெய்யை தருவது ஆனினம் ஆதலால் ஆனினம் வாழ்க என்றார் அந்த நெய்யை பயன்படுத்தி அந்த வாழ்க என்றார் இந்த மெய்மொழி பயன் சந்த வேள்விகள் பல செய்தற்கு யாருக்குனர் சங்கரற்கு அங்கே விடல சிவருமானுக்கு என்றார் இந்த விரிவிற சொல்ல ஒரு பையன் கேக்குறான் ஐயா எடுத்தெடுப்புல வாழ்காந்தனர் வானவராணினம் மாட்டு கூட்டம் வாழ்க்கிறாரு வந்து அந்த வாழ்கிறாரு ஞானசம்மந்தர் வாக்கில வந்து இருக்கிறார் எனக்கு அதாண்டா சந்தேகம் வேண்டியது அப்ப நீ உங்களுக்கு என்னது சேர் எங்களோட சேர்ந்து வந்த உட்காந்துங்களேன்னு சொல்லுவான் அல்லது முழு முணுப்பான் முழு முப்பாங்க எனக்கு இருக்கிற சந்தேகம் தான் உங்களுக்கு அவ இடத்துக்கு எதுக்கு டேபிளோ எதுக்கு சேரோ என்னிடத்துல உட்காந்து விடாமே பெருமான் அருமையாக வரி வரியா வழக்கின வரிவரி முப்பத்தி ஏழு பனிரெண்டு பாடல்களுக்கு முப்பத்தி ஏழு பாடல்களை விரிவுரை அங்கேதான் நீண்ட விரிவுரை ஆற்றை அங்காலும் கொஞ்சம் கொஞ்சம் விரிவுரை ஆட்டினார் இந்த தான் நீண்ட விரிவுரை ஆகவே இந்த சந்தை வேள்விகள் பலர் செய்வது இருக்குன்னு கேட்டால் இதனால் அப்ப இந்த வேள்விகள் செய்த என்ன நாட்டினார் நல்ல மழை வீழ்க தன்புணல் என்றார் அது மழையானது பொழிகை என்றார் ஏன் வேள்வி நற்பயன் வீழ்பூனல் ஆவது முதல் வரியில என்ன சொன்னார் ஞானசுமந்த பெருமான் ஆனினங்களும் தேவர்களும் வந்த இவர்களும் அந்த வாழ்க என்றார் ஏ நல்ல பெருமானுக்கு வேள்வி செய்வதாக வேள்வி செய்வத பயன் என்ன வீழ்க தன்புணல் நல்ல மழை வேள்வினர் விழுபுணல் ஆவது விளக்குக ஏன் வேந்தனும் ஓங்கு மூடும் மற்றிவை காக்கும் முரமையார் கோவிலையும் நாட்டையும் நன்றாக மழை பெய்ய செய்யவும் நல்ல வேலிகோள் வளரும் இப்படிப்பட்ட அறங்காவலனாக இருப்பதனால் வேந்தனும் ஓங்குக என்றார் வேந்தன் யாருப்போ வேந்தன் யாருப்ப வேந்தன் அல்ல அறக்காவலர் அறங்காவலர் உன்னை அறத்தை காக்க தான் கொடுத்தேன் தீர்த்து அறங்காப்பான் அல்ல நோ மன்னியோடு வரலாற்று யார இந்த மக்களுக்கு ஐந்து விதமான துன்பங்கள்ல எந்த ஒரு சிறு துன்பமும் எந்த நேரத்திலும் வாராது காக்கின்ற அறங்காவலன் மீ முறைமையால் நல்ல கோவில் வழிபாடு நல்ல பண்பாடுகள் மக்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் இருப்பது நல்ல மழை பொழிவது இவற்றையெல்லாம் காப்பதற்கு தாண்டா உனக்கு அரசு கையில கொடுத்துருக்கு மாண்பு மிக அமைச்சர் வேந்தனும் ஓங்குந்த இப்படி ஒரு நூல் கிடையாதுதான் கிடையாது எந்த நூலும் வரலாறு சொல்லிச்சே தவிர எந்த பேருக்கு ஜீவரிட சொல்லிட்டு போச்சு அதனால் பல பாடல்களுக்கு உரை உண்டா கிடையாது மனிமேகலை உரை உண்டா இல்லை சில பேர் உரை இல்லை வரலாறு சொல்லிட்டு போனாங்க வரலாற்றுக்கு வரலாறும் தனக்கு முன்னீர்ந்த திருமுறைகளுக்கு ஆங்காங்கு விளக்கத்திற்கு விளக்கம் சொன்ன பெருமை திருத்தொண்டே பல பெருமை அதில் இருந்தால என்ன செய்தா அந்த வேள்வி செய்தியா வேள்வி செய்தி அதனால் எல்லா வேதியறைகள் தான் அதனால் மழை மறுத்து மழை பெய்யல வெள்ளம் அருக வளங்கு விளைவு அகியது நாளெல்லாம் விளைவு அக்கியது ஏன் விளைவு குறைஞ்சதுன்னு போட்ட எண்ணம் போட்டுக்கு அகியதுன்னு ஏன் போட்ட நல்ல எண்ணத்தோடு போட்ட இந்த சொல்லனுடைய அருமை தெரிஞ்சு திருக்குறளுக்கு நீங்க போகணும் அறிவென்னாம் யார் மாட்டும் பெய்யி வெறிய திருக்குறள் கூட இந்த அக்குதல்னா அங்க போகணும் அகுதல் இலக்கணம் என்ன ஆழ்ந்து இருக்கணும் அகண்ட இருக்கணும் நுண்ணிதா இருக்கணும் கூர்த்தறிவாவது யாது அதனாலதான் முருகப்பெருமானுடைய வேலை ஞானசக்தி சொல்லு ஏன் தண்டு ஆழ்ந்து இருக்குது மே அகன்று இருக்குது மே நுனியில கூர்ந்து கிரியக்தி ஞானி வேல் எனவோங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியணி சோப்பிரான பெரியவங்க கொட்டிருக்கிறாங்க இனி ஒன்னு ஒருத்த ஒரு ஆள் போய் வழக்கு நிலவன ஏதோ ஆண்டமனத்தில் இணைச்சிட்டு போதும் இணைப்பாளனா போதும் விரிவுரையாளனாகவே விரிவுரையாளன் ஆகி என்ன உனக்கு விரிவுரை பண்ண தெரியும் ஞானி வாக்கு அவர் அவர் சொன்னதுக்கு விரும்ப இணைத்து விடுறா அதே போதும் அதே போ அப்ப அறிவினுடைய வேல் பெருமானுடைய வேல் அப்படி இருக்கு ஞானத்தை வழங்கறது அல்லதான் திருநூறு காட்டுப்படையில் ஒரு தனி பாடல் அந்த வேலுக்கென்றே அமைத்தார் வீரவேல் தாரை வேல் பின்னோர் சிறை தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குடித்த வேல் சூரபதுமனை சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை அப்படிப்பட்ட வேலை